அகர முதல எழுத்தில் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் நற்றால் தொழார் என்ன சொன்ன எல்லா அறிவும் உடையவர் அர்த்தம் ஞானம்ங்கிறது சமஸ்கிருத சொல் அறிவுங்கிறது தமிழ்சொல் அறிவு வேற ஞானம் வேற அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு அதே மாதிரி அன்பு பிரியம் அன்புங்கிறது தமிழ் சொல் பிரியம்ங்கிறது சமஸ்கிருத சொல் பக்திங்கிறத பேரன்புன்னு சொல்லலாம் பெரிய பொருள் இடத்துல வைக்கிற அன்புக்கு பேர் பேரன்புன்னு சொல்லுவோம் ஆகவே தமிழ் சொல்லையும் சம்ஸ்கிருத சொல்லையும் சரியாக புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் சொல்லுகிறார்கள் அறிவு இருந்தால் போராது ஞானம் வேணும்னு ஆக அறிவுன்னா என்ன ஞானம்னா என்னங்கிற பகுத்தறிவு நமக்கு இருக்கணும் ஞானம்ங்கிறது மொழி வேறையை தவிர அறிவுங்கிறது மொழி வேறையை தவிர ரெண்டுக்கும் பொருள் ஒன்று தான் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் இப்படி சொன்ன நம்மளே சொல்லிடுவாங்க சுவாமிக்கு அறிவு இருக்கு ஆனால் ஞானம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஆகவே பாஷையை சரியா புரிஞ்சுக்க நாம கடமைப்பட்டிருக்கோம் ஆக முதல் குரல் என்ன சொல்லியது இறைவன் அல்லது ஆண்டவன் கடவுள் இந்த ஜகத்துக்கு உலகத்துக்கு உபாதான காரணம் உபாதான காரணங்கிறது தமிழில் முதற் காரணம் என்று சொல்லுவார்கள் கச்சா பொருள் மாதிரின்னு சொல்லியிருக்கேன் அதாவது குடத்திற்கு மண் போல நகைக்கு தங்கம் போல உபாதான காரணம் இந்த ஜகத்துக்கு உபாதான காரணம் இறைவன் அந்த இறைவனுடைய இலக்கணத்தை தான் நாம் படிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப நுணுக்கமாக ஒன்று சொல்லுகிறேன் இந்த இடத்துல மற்ற சாதாரண ஜனங்களுடைய கோணத்தில் பார்த்தா இது நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணரப்பட வேண்டியதாக இருக்கிறது இந்த இருப்புன்னு ஒன்று சொல்லுகிறோம் அல்லவா அதாவது குடம் இருக்கிறது பானை இருக்கிறது உலகம் இருக்கிறது மண் இருக்கிறது ஆகாஷம் இருக்கிறது நான் இருக்கிறேன் நீ இருக்கிறாய் அது இருக்கிறது அவன் இருக்கிறான் அந்த இருக்கிறது இருக்கிறதுங்கிறது ஈஸ்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவார்கள் அதை ரொம்ப இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா அதுக்கு பேர் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் தமிழில் சொன்னால் தூய இருப்பு இந்த அனைத்து பொருள்களிலும் இருப்பாக இருப்பவனைத்தான் அனைத்து பொருள்களிலும் உயிருள்ள உடல்களிலும் எல்லாவற்றிலும் இருப்பாக இருப்பவனைத்தான் இறைவன் என்று சொல்லுகிறோம் ஆக உபாதான காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த இருப்பின் கோணத்தில் அதை சொல்லுகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அது மாத்திரமில்லை இறைவன் வந்து இருப்பாக இருக்கிறார்னா இருப்பாக இருக்கிற பொருளுக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இறைவன் இருப்பாகவும் இருக்கிறான் அறிவாகவும் இருக்கிறான் ஆகவே இறைவன் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அதான் வாலறிவன் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றோம் ஆ பேரறிவு தத்துவமாக இருக்கிறான் ஆக படைப்பின் கோணத்திலே படைப்பவன் என்கின்ற கோணத்திலே படைத்து காத்து மறைத்து அருள் புரிகின்றவன் என்ற கோணத்திலே பார்த்தோமானால் அவன் எல்லாம் எல்லா உலக பொருள்களையும் விஷயங்களையும் அதனுடைய நுணுக்கமான தன்மைகளையும் அறிந்தவனாக இருக்கிறான் ஆக பொதுவான அறிவும் அவனுக்கு இருக்கிறது அனைத்திலும் பொதுவாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பற்றிய அறிவும் அவனுக்கு இருக்கிறது அனைத்து பொருள்களிலும் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்களை குறித்த அறிவும் அவனுக்கு இருக்கிறது எனவே இறைவன் பொது அறிவும் சிறப்பறிவும் உடையவன் பொது அறிவுனா இந்த ஜென்ரல் நாலெட்ஜ் காமன் சென்ஸ்ங்கிற அர்த்தத்தில் சொல்லலை பொது அறிவுனா அனைத்துக்கும் பொதுவாக இருக்கின்ற தூய இருப்பு தத்துவம் தூய உணர்வு தத்துவம் தூய பேரின்ப தத்துவம் அதைத்தான் பொது என்கிறோம் இதில் இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் வடிவங்கள் அதனுடைய பண்புகள் இதனுடைய அடிப்படையில் தான் சிறப்புன்னு சொல்லுகிறோம் இது மிகவும் நுண்மையானதுதான் எப்பொருள் எத்தன் மெய்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற குரலின் அடிப்படையிலே இதை நாம் தெளிவாக புரிந்து கடமைப்பட்டிருக்கிறோம் கடவுள் வாழ்த்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மெய்யுணர்தல் அதிகாரத்தையும் சரியாக புரிந்து கொண்டால்தான் புரிந்து முடியும் என்பதை நாம் எல்லோரும் நன்கு புரிந்து ஜம்றிவற்றவர் அல்ல அவற்றையும் நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாளறிவன் தொழார் என் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி